அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் தான் பிறந்த குடியினாலும் தன் செயலாலும் வந்த குற்றமானது தோஷம் குறைபாடானது ஒருவன் சோம்பலை மாற்றி நல்ல முயற்சி செய்வதால் நீங்கி நல்ல பெயர் ஏற்படும் முயற்சியுடையவன் தன் குடும்பத்துக்கு உண்டான நீங்காத பழியையும் விலக்க முடியும் தன்பால் நிகழும் குற்றத்தையும் நீக்கி தன் முயற்சியினால் பல நன்மைகளை செய்து மக்களுடைய பாராட்டுதலுக்கு பாத்திரமாகிறான் ஆண்மையால் மடியை மாற்ற குற்றம் கடும் என பிரித்து பொருள் கொள்க சோம்பலை நீக்கி சோர்வின்றி உழைத்தால் ஒருவன் தனது குடியை உயர்த்த முடியும் என்பதை திருவள்ளுவர் குடி செயல் வகை நூற்றி மூணாவது அதிகாரம் அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களில் உபதேசித்துள்ளமையை இங்கு ஒப்பு நோக்கி பார்க்கலாம் கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் குடிப்பெருமைக்குரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீழும் குடி முயற்சி நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடியானது உயர்ந்து நிற்கும் குடி என்னும் ஒருவர்க்கு தெய்வம் அடிதற்று தான் முந்தூரும் என் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு ஊழ் ஆடையை இருக கட்டிக்கொண்டு தானே முன்வந்து துணை செய்யும் இந்த குரட்பாக்களை எல்லாம் நாம் நன்றாக ஒப்பிட்டு பார்க்கலாம் இனி பதவரை பார்ப்போம் ஒருவன் தலைவன் மடியாண்மை சோம்பலை மாற்ற நீக்கி இடைவிடாது முயற்சித்து செயல்பட்டால் குடியுள் மக்களாலும் ஆண்மையுள் ஆளும் தன்மையாலும் வந்த தோன்றிய குற்றம் குறைபாடுகள் கெடும் நீங்கிவிடும் தலைவன் சோம்பலை நீக்கி இடைவிடாது முயற்சித்து செயல்பட்டால் மக்களாலும் ஆளும் தன்மையாலும் தோன்றிய குறைபாடுகள் நீங்கிவிடும் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்